रूपाय नमो சச்சிந்த वेद्याय गुरवे बुद्धि வேதாந்தேரவே கிருஷ்ணாயலோக்காஸும் வந்தே சிம் முனி சகசிரமூர் புருஷோத்தம ேற்றனபோ சநவனியரா மோவிந்த சுஷேக்கணி குஹ்யோ கபீரோ ககனா குப்தரதரம் சக்கரகதாதரா அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் கொஞ்சம் நல்ல ஒரு வியாக்கியானம் கிடைச்சதுனால அதை சொல்லலான்னு நினைக்கிறேன் பகவானுக்கு அஞ்சு ஆயுதங்கள் மகாவிஷ்ணுவுக்கு சங்கம் சக்கரம் சக்கரம் கதை வில் கத்தி அதுக்கு பேர் பாஞ்சஜன்யம் சுதர்சனம் கௌமோதகி ஷார்கம் நந்தகம் அப்படின்னு பேர் அதுக்கு தாமச அகங்கார தத்துவம் ஷங்காகவும் மனஸ்தத்துவம் சக்கரமாகவும் புத்தி தத்துவம் கதையாகவும் இராஜசகங்கார தத்துவம் இந்த அகங்காரத்தையே மூணாக பிரிக்கிறோம் ஆஹா தாமச அகங்காரம் ராஜசகங்காரம் சாத்திக அகங்காரம் இது ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு ஆகா இந்த அகங்காரத்தையே பிரிக்கிறது இந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப அர்த்தகாமத்தில் இருக்கிறவனோட அகங்காரம் வந்து தாமச அகங்காரம் கர்மகாண்டத்தில் அபராவித்யாவில் ஸ்ரத்தாபக்தியோட கர்மாவை பண்ணுறது உபாசனை பண்ணுறவன் ராஜசகங்காரி வேதாந்தம் படித்து தத்வஜானம் எல்லாம் உடையவன் வந்து பாடம் சொல்லித்தர போது குருவாக இருக்கிற போது அந்த இடத்துல வந்து சாத்விக அகங்காரம் அப்படின்லாம் சொல்கிற வழக்கங்கள் உண்டு ஏன்னா நம்முடைய அகங்காரத்தையே பண்படுத்துறது ஆக பணி உள்ள அகங்காரம் சாத்விக அகங்காரம் கொஞ்சம் இது இருக்கிறது இப்போ அர்த்த இருக்கிற கர்வம் ரா தாமச அகங்காரம் தர்மானுஷ்டானம் ஈஸ்வர பக்தி இந்த மாதிரி விவகாரத்தினால இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம் அது கொஞ்சம் ராஜச அகங்காரம் இப்படிலாம் சொல்கிறேன் அதுதான் இவர் சொல்கிற தாமச அகங்கார தத்துவந்தான் சங்கம் மனஸ்தத்துவம் வந்து சக்கரம் புத்தி தத்துவம் கதா ராஜச அஹங்கார தத்துவம் இது ஷார்கம் வில்லு ஞான தத்துவம் நந்தகி கத்தியாகம் இருக்குன்னு சொல்லி விஷ்ணு புராணத்தில் முதல் ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பதுலருந்து எழுபத்தி நாலு ஸ்லோகங்கள் வரைக்கும் இருக்கு புத்திராஸ்தே கதாரூபேண மாதவே பூதாதிமிந்திரியதிஞ்ச்விதாஹங்காரம் ஈஸ்வர்பிபர்த்தி சங்கரூப்பேணூப்பேண்சம் சக்கரஸ்வரூபஞ்ச மனோதத்தை விஷ்ணு கரேஸ்திபர் யாசி ரத்னம் அச்சித்தோத்தியந்த நிர்மலம் வித்யாமயம் தூ தத்யானம் அவித்யா கோஷ சம்ஸ்திதம் இப்படி இந்த தத்துவங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஆச்சாரியர் சிம்பிளாக என்ன சொன்னார் ஆச்சாரியருடைய பாஷ்யத்தில் நம்ம பார்த்தது சிம்பிளாக சொன்னார் மனஸ்தத்வாத்மகம் சக்கரம்னர் மனசு தான் சக்கரங்கிறது மனசை குறிக்கிறது புத்தி தத்துவாத்மகம் கதம் லோகரக்ஷார்த்தம் தாரயதீதி சக்கரகதாதர ஆக சக்கரகதாதரத்தினுடைய தத்வார்த்தம் என்னன்னு கேட்டால் ஆக மனஸ்தத்துவம் புத்தி தத்துவத்தை வச்சுக்கொண்டு பிரபஞ்சத்தை இது பண்ணுறார் இது மாயிக்கமானதாக எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் மாயிக்கம்னால் என்ன இல்லை மாயதான் மாயையில் தான் மைண்ட் இருக்குது மாயாசக்தியோட சேர்ந்திருக்கிற சைதன்யம் அந்த மாயாசக்தியோட சேர்ந்திருக்கிற சைதன்யத்தில் சமஷ்டி மனசக்கரமாகவும் சமஷ்டி புத்திய கதையாகவும் வச்சுட்டுருக்கார் அப்படிங்கிறது தாத்பர்யம் ஆச்சாரோட பாஷ்யப்படி இனி அடுத்தது வேதா சுவாங்கோஜித கிருஷ்ண திருட சங்கர்ஷனோச்சுத வேோோஜி சரிஷோச்சு வருணோ வருணோம விதாத்தாங்கிறது வேதாக ஆஹா வேதாங்கிற சப்தத்துக்கு பிரம்மான்னு அர்த்தம் விதா தா ஏற்கனவே விதாத்தா தாத்துருத்தமாக வந்துருக்கு இங்கே புருஷோதராதித்வாத்து சாதுத்துவம் அடிக்கடி இந்த புருஷோதராதித்வாத்து சாதுத்வம்னா அதாவது சப்தத்தில் தோஷம் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக இது வேதஸ் சப்தம் நமக்கு தெரியும் வேதாக வேதசௌ வேதசஹா வேத விததாதிஜதி விதாதா வேதாகா இது பாஷ் இதுதான் இதில் இருக்குது இங்கே என்ன இருக்குது இந்த கோரக்பூர் புக்கில் விதாத்தா வேதாகான்னு இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை பொதுவாக விதாத்தா வேதாகான்னு இருக்குது ஆனால் ஹிந்தியில் கரெக்டாக இருக்குது விதான் கர்ணேவாலே ஹை இஸ்லியே வேதா ஹை அப்படின்னு இருக்குது அப்போ இங்கே பாக்கியை காணும் இந்த போர்ஷனில் காணும் கோரக்பூர் புக்கில் இந்த பக்கத்தில் ஒன்றும் காணும் பாஷ்யத்தில் இங்கே இந்த இதில் விற்த்திகார விவருத்திகாரரோடதுல விததாதி ஸ்ருஜதி ஸ்ருஜத்தின்னா படைக்கிறார் இது விதாதா வேதாகா ஆமாம் அவ்வளோதான் வேதாகாங்கிறது பிரம்ம தேவஸ்வரூபமாக இருக்கார் சர்வாந்தராத்ம சர்வாந்தர்யாமியாக இருக்கிறதுனால பிரம்மதேவனாக இருக்கிறார் விததாதி ஸ்ருஜதி இதி விசேஷண ததாதி சிருஜதி விதாத்தா ஆஹா விததாத்தி அர்த்தம் என்ன சொல்கிறார் சிருஜதிங்கிறார் அதனால் விதாதா சிருஷ்டிகர்த்தான்னு அர்த்தம் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற பிரம்மதேவனாக இருக்கார்னு அர்த்தம் இங்கே ஒரு வியாக்கியானம் ரஜோகுணம் ஆசிரித்த ஜெகத் விததாதி வேதாக ரஜோகுணத்தை சார்ந்திருந்து மாயையோட சுத்த சத்வத்தில் இருக்கிற ரஜோகுணம் சுத்த சத்வத்தில் இருக்க அதாவது மாயையை சுத்தசத்துவம் சுத்த ரஜஸ்ஸு சுத்த தமஸுன்னு பிரிக்கிறோம் சுத்த சத்வத்தில் தான் சுத்த சத்வத்தில் சத்துவம் சுத்த சத்வத்தில் ரஜஸ்ஸு சுத்த சத்வத்தில் தமஸு அப்படின்னு பார்க்குற போது சுத்த சத்வத்தில் இருக்கிற ராஜசாம்சம் வந்து பிரம்மாசம் தாமசாம்சம் வந்து ருத்ராம்சம் சாத்விக சத்வத்தில் சத்துவம் வந்து விஷ்ணு அம்சம் சிருஷ்டி ஸ்திதிலய கர்த்தா அதே மாதிரி சுத்த சத் சுத்த சுத்த ரஜஸில் தான் ஜீவர்கள்லாம் வருகிறார்கள் இந்த ஜீவர்கள் வந்து அதுலேயும் தாரதமியம் அல்ல சத்வத்தில் சத்வம் சத்வத்தில் ரஜஸ்ஸு சத் ரஜஸ்ஸில் சத்வம் ரஜஸ்ல ச ரஜஸ்ஸு ரஜஸ்ல தமஸுன்னு வரும் அப்புறம்தான் தமஸில் இருந்து தான் நமக்கு பஞ்சபூதங்கள்லாம் சிருஷ்டியாக இருது அதுக்கப்புறம்தான் சூக்ம பிரபஞ்சம் ஸ்தூல கா க ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் சிருஷ்டியார் இதெல்லாம் நிறைய தினம் பார்த்துருக்கும் ஆக ரஜோகுணம் ஆசிரித்த ஜெகத் விததாதி வேதா இது விளக்கிச் சொல்கிறார் அதனால் இவர் சொல்கிறார் எத்து சகசிரநாம வியாத் சில பேர் பண்ணுகிறவர்கள் கைச்சிது உத்தம் विधत्ते वेधी भाष्यकता इदं च आर्थिक न तो यह पृषोदरादिकनापत्म विध विधाने स्वयमेव, स्वयमेव कार्यस्य बोध्यम स्वये सह करती ंग वेदस्वांग अर्थ स्वयम कार्य कर स्वांग वेधस्वांगो स्वयम कार्यकर्णे अंगं सहकारी காரிய செய்யத்துக்கு தானே அங்கமாக இருக்கார் சககாரியாக இருக்கார் ஒரு காரியத்தை செய்கிற போது அதில் பார்ட்டாக இருக்கார்னு அர்த்தம் சுயமேவ அங்க ஒரு காரியம் பண்ணுறபோது தானும் அதில் பங்கு வகிக்கிறார்னு அர்த்தம் பகவானுடைய பங்கும் ஒரு காரியத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒரு காரியம் செய்கிற போது பகவானும் அதில் பங்கு வகிக்கிறார் பொதுவாக தேவதைகள்னு சொல்லுவோம் அந்த தேவதா ரூபமாக அவர் இருக்கார்னு சொல்லணும் அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச ப்ரதக்விதம் விவிதாச்ச பிருதக் சேஷ்டாக தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் ஒரு கர்மா நடக்கிறதுனா பகவத்கீதையில் கா இதெல்லாம் சொல்கிறார் இத்தனை அங்கம் இருக்குங்கிறார் முதல்ல வேலை செய்கிற இடம் எங்கே செய்கிறோமோ அதிஷ்டானம் அங்கே வேலை செய்கிறவன் அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருதக்விதம் அதுக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் பலவிதமான கரணங்கள் ஆனால் நம்ம செயர வேலைகளும் விதவிதமான வேலைகள் விவிதாச்ச ப்ரக்ச்சேஷ்டா கையை தூக்குறது எப்படி பண்ணுறது இங்கே இருக்கிறது நமஸ்காரம் பண்ணுறது சுத்துறது பிதக்ச்சேஷ்டா இதுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணுற தெய்வமும் அங்க ஒரு அம்சம் ஆஹா அதிஷ்டானம் தா கர்த்த கரணஞ்ச ப்றக்விதம் விவிதாச்ச ப்ரக்சேஷ்டா தெய்வம் சைவாற்ற பஞ்சமம் ரெண்டு கரண்டியும் வச்சுருக்கோம்னா ஹோமத்தில் ஒரு கரண்டியே ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறோம் இன்னொரு கரண்டியே இன்னொன்றுக்கு யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் விவிதாஷ்ட ப்ரித்சேஷ்டா விதவிதமான செயல்கள் விதவிதமான உபயோக கருவிகள் ஒரு காரியம் பண்ணணும்னா இத்தனை நட்டு இந்த ஸ்க்ரூ எடுங்கிறான் அந்த இது எடுங்கிறான் அதை எடு அந்த ஸ்க்ரூவுக்கு தகுந்த மாதிரி இந்த இது எடுத்து பண்ணுங்கிறான் அதை இப்படி திருப்புங்கிறான் அதை லூஸ் பண்ணுங்கிறான் ஆனால் இந்த கையில எல்லாம் தேவதைகள்லாம் இருக்குது வேலை செய்கிற போது புத்தியில் தேவதை புத்தேர் பிரம்மா சித்தஸ்ய வாசுதேவஹா சித்தத்தில் வாசுதேவன் இருக்கான் புத்தியில் பிரம்மா இருக்கார் அகங்காரத்தில் ருத்ரன் இருக்கான் என்னது ம மனசில் சந்திரன் இருக்கான் மனசோ தேவதா சந்திரமா புத்தேர் பிரம்மா அகங்காரஸ்ய ருத்ரஹா சித்தசிய வாசுதேவஹா இத்தனை தேவதைகளோட ஹெல்ப் இருக்குதுன்னு நம்ம நம்ம வந்து ஸ்ரத்தை வச்சுருக்கோம் ஒரு வ வாயத்திறந்து பேசணும் சொன்னால் அக்னிதேவத்தையோட அனுகிரகம் இருக்கணும் அக்னிர்மே வாச்சிஸ் வாச்சோ வந காது கேட்டு உள்ள போகணும்னா ஸ்ரோத்தௌதா காதுக்கு அஸ்வினா லட்டி திவோ மேஸ்கும் ஹே ஹம் மயி அஹமே அமிரணி திக்தேவதெலாம் காதில் இருக்கான் அந்த காதில் இருக்கிறதுனால தான் ஸ்ரோத்ரம் ஹிருதயத்தில் இருக்கான் ஹிருதயம் எங்கிட்ட இருக்கான் அகங்காரத்தில் நான் வந்து டோட்டலில் இருக்கேன் டோட்டல் பிரம்மனில் இருக்குங்க ஆ திசோமே ஸ்ரோத்ரேஸ்ருதாக ஸ்ரோத்ரம் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி இப்படி ஒரு ஒரு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் இன்வோக் பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் தேவத்தைகளை அதனால் இந்த தேவதைகளெல்லாம் சரீரத்தில் நியாசம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதெல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுங்கிற ஸ்ரத்தை நமக்கு நிறைய இருக்கு ஆக ஸ்வயமேவ காரிய அங்கம் சககாரி இது என்ன அர்த்தம்னா அவரோட சிருஷ்டிக்கு இன்னொரு பாஷையில் சொன்னால் அசகாயக தனக்குத்தானே உதவிக்கொள்பவர் அப்படி ஒரு அர்த்தம் சுவாங்கஹாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் இவர் அதாவது தன்னோட காரியத்துக்கு தானே உபகாரம் பண்ணிக்கிறார்னு அர்த்தம் சரி நமக்கெல்லாம் அவர் தேவத்தையோட ஹெல்ப் இருக்குது அவரோட காரியத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாருனா அவரே பண்ணிக்கிறார் ஆக அவருக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் வேண்டியதில்லை அதெல்லாம் வந்து என்னது டீம் எல்லாம் தேவையில்லை வித்தவுட் டீம் ஹீ கேன் ஃபங்க்ஷன் டீம் இல்லாமலேயே ஃபங்க்ஷன் பண்ணுவார் எல்லாரும் வேண்டியது கிடையாது அசஹாயு அர்த்தம் ஆஹா ஸ்வாங்காக ஸ்வாங்காங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன அசகாய அவருடைய இதுக்கு சிருஷ்டிக்கு அதுதான் அபிநிமித்தோபாதான காரணம் அபிநிமித்தோபாதான காரணம் தன்னோட காரியத்துக்கு மு நிமித்த காரணம் அவர் தான் உபாதான காரணமும் அவர் தான் அதை பண்ணுறதும் அவர் தான் இந்த அபிநிமித்த உபாதான காரணம் மாதிரி இன்னொன்று இருக்குது அது மற்ற சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இப்போது இப்போ வந்து ஒரு கொயவன் பானையை உண்டு பண்ணுறான்னு சொன்னால் பானையை உண்டு பண்ணுறதுக்கு மண் மண்ணு வேணும் அப்புறம் புத்தி வேணும் அந்த அந்த இன்டெலிஜெண்ட் காசு வேணும் மெட்டீரியல் காசு வேணும் இன்டெலிஜென்ட் மெட்டீரியல் காசு மாத்திரம் போருமான்னா பானை வரத்துக்கு போராது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேணும் இன் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ண முடியாது அவனுக்கு அந்த சக்கரம் அந்த குச்சி அதெல்லாம் வேணும் அப்படி இருந்தால் தான் அவன் பண்ண முடியும் அதனால் அதையும் சேர்த்து சொல்கிறது உண்டு இதையும் அதுவும் பகவான் தான் அந்த கரணமும் பகவான் தான் அந்த என்னது காரண் காரணமும் பகவான் தான் அதாவது மெட்டீரியல் காசும் பகவான் தான் இன்டெலிஜென்ட் காசும் பகவான் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவர் அப்படி சொல்லணும் ஆக சகாரி காரணம் அதுலாம் இல்லைங்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் இது குப்த சக்கர கதாதராக வேதாஸ்வங்க சுவாத்மா அங்கம் சககாரி அசிய ஜகத் சிருஷ்டியதா இத்திய இய இந்த ஜகத் சுஷ்டி பண்ணுறதுக்கு அவரே அங்கமாக இருக்கார் காரிய கரணே காரிய ஜகத்த உற்பதனை இந்த ஜகத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு இதுக்கு ஏதோ சூத்திரத்தை கோட் பண்ணுறார் பிரம்மசூத்திரம் ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் இருபத்தி நாலாவது சூத்திரம் உபசம்ஹார தரிசனாத்து நேத்தி சேத் ந க்ஷீரத் பாலை போலன்னு அர்த்தம் அதனால் பால் தயிராகிறதுக்கு நெய்யாகிறதுக்கு என்ன உபகாரம் வேணும் அது தானாகவே நம்ம ஹெல்ப் இது பண்ணுறோம் அது வேறு விஷயம் தானாகவே ஆகிடுறது அதுவே அதுக்கு வேறு ஒன்றும் ஹெல்ப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சூத்திரம் சொல்கிறது samarthitam சககாரி அனபேஷத்துவம் சமர்த்தம் அதாவது சககாரி தேவையில்லை வேதாஸ்வாங்கோ ஜித கிருஷ்ணோஜித அப்படி சொல்லி ஏங்க ajitaha வழக்கம் போல் அதனால் அஜிதாங்கிற krishnah ஜித்கிருஷ்ணாங்கிறதுக்கு அஜிதா அப்படின்னு அர்த்தம் பண்ணுற நகேனாபி அவதாரேஷு ஜிதா இஜித அவதார சமயத்தில் யாரும் இவரை ஜெயித்ததே கிடையாது ஆஹ பகவானை ஜெயிக்க யாராலும் முடியாது அவதாரேஷு நகேனாபி ஜிதா இஜிதா ஈஸ்வரனை ஜெயிக்க யாராலையும் முடியாது அதனால் அவருக்கு பேரு அஜிதா இதுதான் அஜித்துன்னு ஆகிடுது அஜித்துங்கிறான் அஜித்துங்கிறான் அஜிதா நஜிதா அஜிதா ஜெயிக்க முடியாதவர் யாராலையும் வெற்றி கொள்ள முடியாதவர்னு அர்த்தம் அடுத்தது கிருஷ்ணசப்தத்தை பிரித்து விட்டார் ஜித கிருஷ்ணஹான்னு இருக்கிறத அஜிதா கிருஷ்ணஹான்னு பிரிக்கிறார் கிருஷ்ணஹா கிருஷ்ணத்வைபாயனஹா கிருஷ்ணாயணம் பிரபும் கோண்டி காட்சாத் மகாபாரதவே விஷ்ணுபுராணவாங்க வியசர்ன்னு அர்த்தம் சொல்கிறேன் கிருஷ்ணசப்தத்துக்கு வியாசான்னு அர்த்தம் சொல்கிறார் ஆஹா கிருஷ்ணஹான் ஈஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணத்வைபாயனஹா கிருஷ்ணத்வைபாயனருங்கிறது வியாசருக்கு ஒரு பேர் அதுக்கு அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறார் விஷ்ணு புராணத்திலருந்து கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் நாராயணந்தான் கிருஷ்ணத்வைபாயனராகிய வியாசராக அவதாரம் பண்ணியிருக்கார் புண்டரீ காட்சாத்து அந்யா கஹா மார மகாபாரத இந்த மகாபாரதம்ங்கிற ஒரு இத்திஹாசத்தை எழுதணும்னா பகவானை தவிர வேறு முடியும் அதனால் வேத மகாபாரதத்தை எழுதின வியாசர் சாட்சாத் பகவான் தான் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் அதாவது ஆதிசங்கரர் அதை அதாவது விஷ்ணு வந்து பிரம்மசூத்திரம் எழுதினாராம் கேசவம் பாதராயணம் ஆதி சங்கரர் சிவபெருமான் வந்து வியாக்கியானம் பண்ணாராம் பாஷ்யம் பண்ணார் ஆஹா சூத்திர்த்தா சூத்திர்த்தா விஷ்ணு பாஷியகர் தா சிவ அதனால தான் சங்கரம் சங்கராச்சாரிய கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷியகிருத்த வந்து பகவந்தௌ புனஃப் புன அப்படின்னு சொல்கிறது சாட்சாத் மகாவிஷ்ணு தான் வந்து பிரம்மசூத்ரன் எழுதினார் சாட்சாத் சிவபெருமான் தான் வந்து அதுக்கு பாஷ்யம் பண்ணினார் ஆகையினால அதுக்கு அவர்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு அந்த ஸ்லோகமே அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் நாராயணம் பிரபும் கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி பிரபுவாகிய நாராயணன்தான் கிருஷ்ணத்வைபாயனராக வியாசராக அவதாரம் பண்ணினார் புண்டரீ காட்சாத்து அன்யா க புண்டரீகாட்சாத்துன்னா அந்த தாமரை போன்ற கண்களை உடைய பகவான் மகாவிஷ்ணுவை தவிர வேறு யார் பாரத கிருத் மகாபாரத கிருத் பவேத் யாரால் அது மகாபாரதத்தை இயற்ற முடியும் முடியாதுன்னு அர்த்தம் இது விஷ்ணு புராண வச்சனாத்து கிருஷ்ணசப்திருஷ்ணத்வைபாயன கிருஷ்ணத்வைபாயனர்த்தம் இந்த விஷ்ணு சாஸ்திரநாம எதில் இருக்குது மகாபாரத்தில் இருக்குது விஷ்ணு சஹசிரநாமம் இருக்கிறதே மகாபாரதம் ஏன்னா சொன்னது பீஷ்மர் கேட்டது யுதிஷ்டிரர் சந்த மகாபாரதத்துக்குள்ளேயே இருக்கிறதுல அதை கீதையிலே பகவானு சொல்கிறார் முனி நாமப்பியகம் வியாசா முனிவர்களுள் நான் வியாசனாக இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கு அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆக இங்கே கிருஷ்ணசப்தத்துக்கு கிருஷ்ணத்வைபாயனகான்னு அர்த்தம் கிருஷ்ணஹாங்கிறது நிறைய இடத்துல வருது இப்போ திரௌபதிக்கு பேரே கிருஷ்ணான்னு தான் பேர் திரௌபதிக்கு கிருஷ்ணா இப்படின்னா அவளோட பேர் அது வேறு இருந்தாலும் இங்கே கிருஷ்ணசப்தத்துக்கு வியாசகா இத்திய அர்த்த சிம்பிளாக சொல்லணும்னா வியாசருங்கிற அர்த்தத்தை ஆதிசங்கரர் வியாக்கியானம் பண்ணுறார் அதுக்கு காரணம் சொல்கிறார் கிருஷ்ணா கிருஷ்ணோ நாம கிருஷ்ணத்வைபாயனஹா துவைப்பாயனாகனா தீவில் பிறந்தவர்னு அர்த்தம் இது சித் பவான் எழுதுவார் தீவில் பிறந்த கருப்பன் அப்படின்னு எழுதுவார் கருப்பாக கருப்புசாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கருப்புசாமிங்கிறது யாரும் இல்லை கிருஷ்ணரும்பாங்க சில பேர் சரி அடுத்தது திருடா ஸ்வரூப சாமர்த்தியாத் ஸ்வரூப சாமர்த்தியாதே பிரச்சியுதி அபாவாத் திருடஹா அதாவது ஒரு நாளும் இந்த சச்சிதானந்தம் வந்து பரிணமிக்காதுன்னு அர்த்தம் திருடா பிரச்சியுதி அபாவாத் அச் பிரச்சுனா என்ன அர்த்தம் மாறுறது சேஞ்சாகிறது ஒரு நாளும் அவருடைய யதார்த்த ஸ்வரூபத்திலேருந்து ஸ்வரூப சாமர்த்தியாத்து சாமர்த்தியாதே பிரச்சியுத பிரச்சு அபாவாத் அவருடைய சாமர்த்தியத்திலிருந்து அவர் ஒரு நாளும் கீழே போகிறது கிடையாது அங்கே அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணஹாங்கிறது சொன்னதுனால இங்கே இந்த அர்த்தம் சொல்லியிருக்காருங்கிறார் இருபதாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணத்வைபாயனஹாங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக அர்த்தம் சொல்கிறார் கிருஷ்ணவர்ணா கிருஷ்ணஹா ஷ்ணுவிபூதிஷ்ணம் அயனம் அப்பீய சேவாய பிராதி அன் பிரத்தியமுனா அயனம் அய்ய பரானரீபயன அயனம் நானும் அப்புறம் வந்து இன்னொரு அர்த்தம் ட்வீபாயன பராசர்த்த அப்பத்தியம் ட்வைபாயன கிருஷ்ணவர்ணா சோ தவைபாயனச்சை சமாச அகிராஹ் ஷாஸ்வத்திருஷ்ணான்னு சொல்லி இருபதாவது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார் அங்கே சொன்னதுனால இங்கே வேற சொல்ல வேண்டாம்ங்கிறதுக்காக அர்த்த இது விஷ்ணுஸ்வரூப்பாமியுதி அபாத் அந்த பிரச்சியுதான் இருக்கு அந்த விசர்க்கம் அங்கே லோப்பமாக காட்டியிருக்கு ஸ்வரூபசாமர்த்தியாதே பிரச்சியுதி அபாவாத் அப்படி இருந்தால் இங்கே விசர்க்கம் போட்டு தனியாக பிரிச்சுட்டா நல்லது திருட திருடாக்கு அர்த்தம் இது ஸ்வரூபசாமர்த்தியாதம் பிரச்சுதி அந்யா பாவா அவருக்கு இருக்கிற அறிவு எதுவுமே குறைஞ்சி போகாதுன்னு அர்த்தம் அவருக்கு இருக்கிற அறிவு சாமர்த்தியம் எதுவுமே சிருஷ்டி பண்ணுறதுனால நம்மெல்லாம் வந்து டயர்டாகிடுவோம் கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் வேணும்னு நினப்போம் அவருக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம தான் அவருக்கு தூங்க பண்ணுறது கோவிலில் அப்புறம் காலம்புரை போய் அழுப்புறது எல்லாம் பண்ணிகிட்டு அவர் வேளா விடாமல் பார்த்துட்டு இருக்கணுமே கண் கொட்டாமல் சிருஷ்டியை பார்த்துட்டே இருக்கணும் ஆனால் அதனால் வந்து அவரோட இது இதாகிடுமான்னா அவருடைய ஸ்வரூபத்திலேருந்து அவர் கீழே நழுவிடுவாரான்னா பேலன்ஸ் போயிடுமான்னா போகாதுன்னு அர்த்தம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறார் பகவான் அதனால் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் இதாக டென்ஷன் ஆயிடுவாரா இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு அவருக்கு ஏதாவது வருமானா ஒன்றும் அது நித்திய கல்யாண அனந்த கல்யாண குண கணைக்க நிலையாக அர்த்தம் அடுத்தது சங்கரிஷணா சங்கரிஷனோச்சியுதான்னு ஒரே நாமாவாக சொல்கிறார் இப்போ என்னது இப்போ என்ன பார்த்துருக்கோம் வேதா சுவாங்கோ அஜிதா கிருஷ்ணா திருடஹா திருடகாக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் சங்கரிஷணோச்சியுதான்னு சங்கரிஷணா அச்சுதா ரெண்டு இல்லை விசேஷணம்னு ஒரே நாம சொல்கிறார் சம்ஹார சமய யுகபத்து பிரரிஷத்தீண்பு சரிஷோச்சு நாம சவிசேஷம் சார யுகபத்து ஒரே நேரத்தில் இந்த சிருஷ்டி சிருஷ்டி பண்ணுறபோது ஆர்டர் சொல்கிறார் யுகபத் சிருஷ்டி சொல்கிறது இல்லை அப்படியே விதையை தூவுகிற மாதிரி ஆகாஷாதி பஞ்சபூதங்களெல்லாம் தூவிட்டார் சொல்ல முடியாது அந்த க்ரம சிருஷ்டி தான் சொல்கிறோம் ஆனால் இந்த க்ளாஸுக்கு வர்றபோது ஒரு ஒருத்தராக வரும் போகிறபோது ஒரு ஒருத்தராகவா போகிறோம் அவர் போய் பதிஞ்சு நிமிஷம் ஆட்டப்பறம் நான் போகிறேன் இப்படியாக போகிறோம் கிடையாது ஒரே அடியாக கிளம்பிவிடுவோம் அதுதானே திருவள்ளுவர்னு சொல்லியிருக்கார் பணம் அந்த இப்படி தான் வருமா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வருமா போகும்போது ஒரேடியாக போயிடுமா கூத்தாட்டவை குழாத்தற்று செல்வம் போக்கும் செல்வம் போக்கும் வெளித்தற்று சொல்லாமல் போயிடுமா அது ட்ராமாவுக்கு வர்றவாழ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவான் ப்ரோக்ராமுக்கு வர்ற ஜனங்கள் ஒரு ஒருத்தராக தான் வருவான் போகிறது ஒரேடியாக கிளம்பிவிடுவான் அதனால தான் கிளம்புற போது நிறைய கதவு வேண்டியிருக்கு வரும்போது ஒரு கதவை திறந்து வச்சா கூட போ அப்போது எதுக்கு இது அந்த மாதிரி என்ன சொல்கிற சம்ஹார சமைய ஒரேடியாக பிறக்கிற போது குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிறக்குது ஒரே மாதிரி பிறந்ததுன்னு ஒரே நேரத்தில் பிறந்ததுனால் என்ன ஆகும் ஆஸ்பத்திரி தாங்குமா ஆனால் கொரோனா தான் அப்படி இருக்குது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அதான் கொள்ள நோய்கிறான் இந்த மாதிரி நோய்க்கே பேர் கொள்ள நோயின்னு பேர் ஒரு காலத்தில் பிளேக்குன்னு வந்தது அப்படியே தூக்கின்னு போயிடுது எல்லாரையும் ஒரே நேரத்தில் அங்கே போச்சு இங்கே போச்சுப்பா முடிஞ்செழுந்தா தினம் நாலு போயின்ட்டுருக்கும் நான் லஞ்சி ஊருக்குள்ளே கிராமத்தில் போயிட்டு இருக்கும் தினம் ஸ்மசானத்தில் வேலை அவனுக்கு அவன் ரொம்ப பிஸி அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் தினம் வந்து அங்கே அங்கே ஆள் தட்டுப்பாடு ஏன்னா அத்தனை பேரும் இருக்கணுமே அத்தனை பேருக்கு கிராமத்தில் அந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் கசூரி ஒரேடியாக அம்மா போட்டுரும் வரிசையாக எப்படியும் ஒரு மாதத்தில் ஒரு நாலஞ்சு பேர் போயிடுவாங்க அப்படி இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோமே மாதிரி இங்கே என்னது நான் சம்ஹார சமையே யுகபத்து பிரஜாகா சங்கரிஷதி சங்கரிஷன அர்த்தம் ஒரே நேரத்தில் அத்தனையும் கரிஷனம் பண்ணிவிடுறார் சமயத்து கரிஷனம் அது பண்ணுறதுனால அவர் எல்லாத்தையும் எழுத்து போட்டு நான் அவருக்கு எதாவது குறவு வந்துருமானுன்னா அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஒன்றும் குறை வராது எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் கூடிடாது சமுத்திரம் வந்து எல்லாத்தையுமே ஜலத்தை கொடுத்துட்டா குறைஞ்சா போயிடும் அதே மாதிரி சமுத்திரத்துக்கு வரதுனால கூட்டிடவாக போகுது அது மாதிரி ஆப்பூரியமான அஜல பிரதிஷ்டம் இந்த மாதிரி சம்ஹார சமைய யுகப்பத்து யுகப்பத்துன்னா ஒரே நேரத்தில் பிரஜாகா பிரஜாகான்னா ஜனங்களையெல்லாம் சங்கரிஷத்தி நன்றாக இழுத்து கொள்ளுகிறார் சரீரத்தை எல்லாம் இது பண்ணிவிட்டு ஜீவர்களையெல்லாம் இழுத்துக்கிறார் அதே சமயம் தனக்கு ஒன்றும் தன்னோட சுவாவத்தில் ஒரு மாற்றமும் ஏற்படுறதில்லை நியோததி ஸ்வரூபாத் தன்னுடைய ஸ்வரூபத்திலேருந்து ஒரு நாளும் நழுவறதில்லை மாறுறதில்லை ஆக எதுவும் அவருக்கு வந்து எதுவும் அவரை விட்டு போகிறதுனால அவருக்கு குறையறதும் இல்லை எல்லாம் சேர்றதுனால கூடுறதும் இல்லை அதனால் குறைவிலாக நிறைவு அப்படின்னு ஏன்னா இல்லை மாயதானே இப்போ கைத்தில் பாம்பு உதாரணத்தில் பாம்பு வந்ததுனால கயிறுக்கு ஏதாவது ஆச்சா பாம்பு போனதுனால கயிறுக்கு ஏதாவது ஆச்சோ கிடையாது பாம்பு வந்தது சிருஷ்டியாச்சு அதனால் வந்து கயிறு எதாவது கூடித்தோன்னா ஒன்றும் கூடலை பாம்பு போயிடுத்து கயிறு எதா குறைஞ்சதோ குறை ஆகையினால்தான் இந்த சிருஷ்டியே ஒரு பெரிய ஆச்சரியமானது அதனால் சங்கர்ஷணோச்சு சங்க அச்சியுத்தஷணோச்சு அச்சுதனுக்கு சங்கர்ஷணன்னு போட்டுக்க வேண்டியதான் அஹ அச்சு விசேஷம் சங்கரிஷண விசேஷணம் இட்லட்டி சங்கரிஷண விஷேஷம் அச்சுத்த விசேஷணம் எப்படி போட்டுண்டாலும் சரி அடுத்தது வருணா சுவருண சம்பரத்து சாயங்க சூரியோ வருணி இமம் மே வருணு ஹவம் இ மந்திரவரு வருணாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சூரியனுக்கு தான் வருணன்னு பேர் சாதாரணமாக வருணன்னு சொன்னால் ஜலாதிபத்தின்னு சொல்கிறோம் நாமளும் சந்தியாவந்தனத்தில் என்ன பண்ணுறோம் மேற்க பார்த்துக்கிட்டு சொல்கிறோம் இமம்மே வருணுதீஹவ மத்தியாச்ச மிருடய இமம்மே வருண என்ன சொல்கிறார் தன்னுடைய ரஷ்மிகளையெல்லாம் இழுத்துக்கிறாராம் சாயங்காலம் சாயங்கத்த சூரிய ஸ்வரஷ்மீனாம் சம்வரணாத்து வருணா இத்தியுச்சதே அந்த மந்திரத்தை கோட் பண்ணுறார் இமம்மே வருண ஸ்ருதீஹவம் அப்படின்னு சாயங்காலம் பண்ணுற உபஸ்தான மந்திரம் சந்தியாவந்தனத்தில் ஆக இமம்மே வருண ஸ்ருதீஹவங்கிற மந்திரத்தை வச்சுண்டு ஆக வருண சப்தத்துக்கு சாயங்காலத்தில் இருக்கிற சூரியன் அவருக்குத்தான் வருணஹான்னு பேர் அப்படிங்கிறார் அடுத்தது வருணஸ் அபத்தியம் வசிஷ்டா அகஸ்தியோவா வருணோ வங்கிறதுனால இங்கே வருணகாத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் வருணஹா வருணனுடைய பையன் அபத்தியம் அபத்தியம்னு சொன்னால் புத்திரன்னு அர்த்தம் வசிஷ்டா அகஸ்தியோவா வசிஷ்டரையோ அகஸ்தியரையோ எடுத்துக்கலாம் ஆக வசிஷ்டருடைய ரூபமாக இருக்கிற விஷ்ணு அகஸ்தியருடைய ரூபமாக இருக்கிற விஷ்ணு ஆஹா வருணனுடைய புத்திரனாக இருக்கிறார்கள் ஆனால் ப்ருகுன்னு சொல்லியிருக்கு நம்ம உபநிஷத்தில் பார்க்குறோம் ப்ருகுருவை ருணிஹி வருணம் பிதரமுபசாரா அப்பாவாகிய வருணங்கிட்ட போனார்னு அப்படி பார்த்தா அந்த அதையும் கோட் பண்ணலாம் அஜரள் அந்த இதில் வருணஸு அபத்தியம் அகஸ்தியோவா வருணஹா அப்படி கொடுத்துருக்காரு இவர் தான் விளக்கம் கொடுப்பார் யார் தாரக பிரம்மானந்தா சங்கோச்சனாத் வருணே இத்தமாக கவிராரிப்பணன் இத்தி உணன் பிரத்யா எல்லாம் கிராமர் பாயிண்ட் வருணஸ்தருபேதேசு பிரதீச்சி பதிசூரியோ அப்படின்னு கோஷத்தில் இருக்குது சூரியனை சொல்லக்கூடியதாக இருக்குங்கிறார் சாயங்கத ஆதித்ய ரூபி வருண சாயங்காலம் இருக்கிற சூரியனுக்கு வருணன்னு பேர் மம்மே வருணையில் ஷிஷ்டோகூப்பேண ஆஸித்த விஷ்ணு திரணம் ராமயத்து கோட்மண்ட் ரிவர் எரேஷ்டேஜ பூர்ணோ மகாத்மனோ தமின்ஜோம விவு சம்பூத்த விரஷிசமராணத்துல வால்மீகிராமயத்தில் காட்டிர இந்த யாரு அகஸ்தியர் அகஸ்தியர் இல்லாட்டி வசிஷ்டர் அதை பற்றின விஷயங்கள்லாம் இங்கே நிறைய வசிஷ்ட தேஜசாயுக்தகா ஜக்னே சேக்ஷ்வாகு தெய்வத்தம் வசிஷ்டர் தானே அவளுக்கு அவர்களுக்கு குரு அப்படி இருக்கிறபோது வசிஷ்டருடைய மகிமையை சொல்கிற போது விஷ்ணுருடைய ஸ்வரூபம் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத மேற்கோள் காட்டுறார்வர் சரி அடுத்ததுன்னு வருணோ வருணோ விருஷ இவ அச்சலையுத்தேக்கு விர்த்துக்கு விரை இவ்வா மரம் மாதிரியா மரம் மாதிரி உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக விரக்ஷாங்கிறார் விரக்ஷா இவ அச்சலத்தையா ஸ்திதா மரத்தை போல அசையாமல் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அதுக்கு வேத கோட் பண்ணுறார் விரக்ஷ்தோ திவி தி கஸ்தே நேதம் பூர்ணம் புருஷே நசர்வம் அதுக்கப்புறந்தான் நகர்மணானா சொல்கிறோம் மகாநாராயண பரிஷத்தில் ஆனால் இவர் ஸ்வேதாஸ்வத் ரூபரிஷத்துன்னு சொல்கிறார் ஆஹா விரக்ஷவ அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு ஏகா விஷ விரக் இவஸ்தா அதனால் பகவானுக்கு விரக்ஷான்னு ஒரு பேர் அடுத்து புஷ்கராட்ச வியாப்தியர் அக்ஷேர் தாத்தோ புஷ்கரோப புஷ்ரத் इतिवा அண் புஷ்ராட்சயே பிரா ரெண்ட் வபாத் அக்ஷே புஷ்ராட்ச புஷ்கரங்கிறது சேர்ந்துருக்கு அக்ஷ அக்ஷத்தையே தாத்தோகோ வியாப்தி அர்த்தங்கிறார் எங்கேயும் வியாபிச்சிருக்கிற அர்த்தம் அக்ஷத அப்படின்னா என்ன அர்த்தம் குறையாதவருங்கிற அர்த்தத்தில் உபபதாது அன்பிரத்தியே புஷ்கராட்சா இந்த புஷ்கராங்கிறதுக்கு இல்லையா அது அன் அன்பிரத்தியம் அதனால் புஷ்கராட்சாங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கும் வியாபிச்சிருக்கிறவர்னு அர்த்தம் வியாபக வியாப்தி அர்த்தாத்து அக்ஷத்தேகே தாத்தோகோ புஷ்கர உபபதாத்து அன்பிரத்தியே புஷ்கராட்சா அதாவது இந்த பிரபஞ்சத்தே ஒரு தாமரையாக அந்த தாமர பூவில் வியாபிச்சிருக்கிற தத்துவமாக இருக்கார்னு ஒன்று இல்லை வழக்கம் போல் சொல்கிறது ஹிரதய புண்டரீக்கே ஹிரதய தாமரத்தில் இல்லை பத்மகோஷப் பிரதீ ஹதயஞ்சாப்பதோ முகம் அல்ல ஹிரதய புண்டரீகத்தில் சிந்தித்தஹா ரெண்டு அர்த்தம் சொல்கிறாச்சு சிந்தித்தஹா தியானம் பண்ணுறது தியானம் பண்ணப்படுகின்றவராக இல்லாட்டி என்னென்னா அவரே அதில் விளங்கின் இருக்கார் ஹிரதயத்தில் அவர் எப்பவும் விளங்கி கொண்டிருக்கிறார் மலர்மிஷை ஏகினான் திருக்குறள் ஏற்கனவே பகவான் உள்ளே விளங்கி கொண்டிருக்கிறார் என்னது விப்ராஜ தேத்தையோ விஷந்தி தஹ்ரம்பி பாபம் பரமேஷ்மபூதம் எத்ண்டரீக்கம் புரமத்தியசகஸ்தம் திராபி தஹ்ரங்கம் விஷோக தஸ்மின் எதந்தஸ்ததுபாசித்தவியம் உபநிஷத்துலையும் சொல்லியிருக்குஆக அங்க சிந்திக்கப்படுறார்னு ஒரு அர்த்தம் அல்லாட்டி என்னென்னா அங்கே விளங்குறார்னு அர்த்தம் இந்த சிந்திக்கிறது எங்கே na ஹிருதயத்தில் தான் பகவானை சிந்திக்கிறோம் ஹிருதயத்தில் தான் பகவான் விளங்குகிறார் Aha, உள்ள தாமரையில் ஹிரய கமலத்தில் இறைவன் கர் நினைக்கப்படுகிறார் இறைவன் புலப்படுகிறார் வெளிப்படுகிறார் அப்படிங்கிற அர்த்தம் பிரபஞ்ச பிரபஞ்சஸ்வரூபமாக இருக்கிறதுல எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் ஓகே அடுத்தது புஷ்கராட்சா மகாம சிருஷ்டிஸ்தித் மனசேவோமனசிம்ச்சி விஷ்ணுபுராணே மகாமன்கிட்ட மன எல்லாம் பண்றார எல்லாம் மனசிலே மனசிலே கோட்ட கட்டரங்க ரோம்லிஹ அதனால் அவருடைய சிருஷ்டி சிருஷ்டிஸிதி அந்த கர்மாணி சிருஷ்டி பண்ணுறது ஸ்திதி பண்ணுறது முடிக்கிறது எல்லாத்தையுமே மனசா கரோதி சங்கல்பமாத்தே கரோ மகாம அவருடைய மனசு விஸ்வமனஸ் மனசா ஏவத் சிருஷ்டிம் சம்ஹாரஞ்ச யா கரோதி இது விஷ்ணு புராணி அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போது ஈஸ்வரனுடைய சொப்பனங்கிறோம் ஈஸ்வரனுடைய சொப்னம்தான் இப்போ இருக்கிற நம்ம ஜாக்கிரத அவஸ்தை நம்ம ஜீவனுடைய சொப்னம் ஜீவ சிருஷ்டி ஈஸ்வரனுடைய சொப்னம் வந்து ஜகத் சிருஷ்டி ஆக இந்த பிரபஞ்சமே வந்து ஈஸ்வரனுடைய சொப்னம் இப்போ எல்லாருமே இந்த சொப்னத்துக்குள்ளே இப்போ நம்ம சொப்னத்துக்குள்ளேயே நம்ம துக்கப்படுறது இல்லையா துக்கப்பட்டு முழித்த உடனே பார்த்தா ஆனந்தமாக இருக்குது ஓ அந்த துக்கம் உண்மை இல்லை போல் இருக்குது சொப்னத்துக்குள்ளே வந்த துக்கம் ஜாக்கிரத வசதியில் முழித்த உடனே ஐயோ இப்படி ஒரு துக்கம் வந்து கொடுத்து அப்படின்னு அங்கே இருக்குமா சொப்னத்தில் வந்த கொரோனாவுக்கு என்ன சொப்பனத்தில் வந்து இப்போ சொப்பனத்தில் பெரிய இது வந்து கொடுத்து வச்சுங்க எங்கே பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்மளும் எடுத்துன உடனே என்ன அதையே பார்த்துட்டு இருக்கோமா அந்த ட்ரெஸ்ஸு அது இது எல்லாம் வந்துன்னு போகிறத பார்த்துட்டு இருக்கோமா நமக்கு அது போட்ட மாதிரி ஒரு பிரம்ம வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்க போது முழிச்சு பார்த்தா நம்ம இடத்துல தான் இருக்கும் ஓஹோ இது சுப்னம் போல் இருக்கு அதுதான் ஜாகிரதாவஸாம் எத் திருஷ்டம் எச்சு தஜ்ஜனித வாசனைய நிதிராசமய ய பிரபஞ்ச பிரதீயத்தை சாஸ்வப்னவா ஜாகிரதாவஸையில் எதை பாத்தியோ ஜாகிரதாவும் எத் திருஷ்டம் எது பார்த்தோமோ எச்சு எதை அதனால் உண்டு பண்ணப்பட்ட வாசனையினால் நித்ராசமயே தூங்குகிற நேரத்தில் யகா பிரபஞ்சா பிரதீயத்தே யாதொரு பிரபஞ்சம் தோன்றுகிறதோ அதுக்கு பேர் என்னதுன்னா சாஸ்வப்னாவஸ்தா அப்படின்னு படிக்கிறோம் அதே மாதிரி இதெல்லாம் மாயா மாயா ஈஸ்வர சொனம் ஈஸ்வரஸ்வப்னம் வேர் நத்திங் பட் மாயா நம்ம வாழ்க்கையெல்லாம் இருக்கே எல்லாம் வந்து அது ஈஸ்வரஸ்வப்னம் தீர்கனம் நமக்கு இதெல்லாம் வேணுமோ சத்தியம் மாதிரி ஒரு பிரமே அஹ மனசா கரோத்தீகி மகாமனே நமக்கு சங்கரிஷணாயச்சுய நம வருணாய நம வருணாய நம விர நம புஷ்கராட்சா நம பாருங்க இதுக்கெல்லாம் நம்பர் வேறு போட்டிருக்கோம் மகாமனே நம ந்தீ வனீஹாயு சிஷ்ணுத்திய சமிரஸ்ய ஜானவராச்சீ சீ சீவான் वेत्ति பிரலயூத்தம் வே சவாச்சியோ பகவான் இஷ்ணு புராணே விஷ்ணு புராணத்திலிருந்து கோட் பண்றார் சா அஸ்ய அஸ்தி இது பகவான் பகஹா அசிய அஸ்தி இகவான் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பகசப்தம் ஆறு குணங்களை குறிக்கிறது இது வழக்கமாக நம்ம அடிக்கடி சொல்றதுதான் சம்பூர்ண ஐஸ்வர்யம் இங்கே போட்டிருக்காங்க கீழே ஹிந்தியில் இந்த பக்கம் போட்டிருக்கு சமக்ரஸ்ய ஐஸ்வர்யஸ்ய எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய சக்தி எல்லா தர்மம் பூர்ண தர்மம் பூர்ண யசஸ்ஸு பூர்ண ஸ்ரீ எல்லாம் நிறைய இருக்குது நம்மளதுலாம் வரும் போகும் அவருக்கு வராது போகாது அவர்கிட்டே தான் இருக்கும் எப்பவும் ஆக எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்ம தான் கொஞ்சம் எடுத்து உபயோகப்படுத்திட்டு அவரை என்ன கங்கை ஜலத்தை எடுத்து கங்கையிலே விடுற மாதிரி பகவான எடுத்து பகவானுக்கு கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்தேங்கிறோம் ஆக ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய சமக்ரஸ்ய ஐஸ்வர்யஸ்ய சமகிரஸ்ய தர்மஸ்ய சமகிரஸ்ய யசஸா சமகிரஸ்ய ஸ்ரீயா சமகிரஸ்ய ஞான வைராக்கிய வைராக்கியம் ஞானம் ஆக அவருக்கு எல்லாத்தையும் ஆள்ற தன்மை இருக்குது எல்லா தர்மமும் இருக்குது எல்லா புகழும் இருக்குது எல்லா செல்வமும் இருக்குது எல்லா ஞானமும் இருக்குது எல்லாத்துலேயும் வைராக்கியமும் இருக்குது பரிபூர்ண வைராக்கியமும் இருக்குது அதுக்கு பேர் பகான் பேர் இதுலேருந்து தான் பாக்யம்னுலாம் வந்தது இத்தீருனான்னு விஷ்ணு புராணத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் இன்னும் கூட சில ஸ்லோகங்கள் நான் பார்த்தேன் ஞாபகம் இருக்குது எனக்கு இதே ஆடலில் தான் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா இந்த ஜ பூதானாம் உற்பத்தி இந்த சரீரமெல்லாம் இருக்குது ஜீவர்களுக்கெல்லாம் சரீரத்தை கொடுக்கறது அந்த சரீரத்தை அழிக்கிறது உற்பத்தி பிரளயம் செய்வ அப்புறம் வந்து பூதானாம் ஆகத்தின் கத்திம் ஆகத்தி கத்தின்னா இந்த இடத்துல கர்மான்னு அர்த்தம் கர்மா அதாவது இவர்களுக்கு ஆகத்தின்னா வர்றது போகிறது சிருஷ்டி சிருஷ்டியோட சிருஷ்டியோட சிருஷ்டியும் தெரியும் இதோட லயமும் தெரியும் அப்புறம் ஜனங்களுடைய சரீரங்கள் வர்றது போகிறது அதுக்கான கர்மாக்கள் ஆகத்திம் கத்திம் அப்புறம் அஜானம்னா என்ன ஞானம்னா என்ன வித்தியான்னா என்ன அவித்யான்னா என்ன இதை உடையவருக்கு பேர் பகவான் சவாட்சியோ பகவான் இத்தி ஆஹா பகவான்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் பகவான் ப ரெண்டு அர்த்தம்னா என்ன பகத்தை உடையவன் பகவான் தனத்தை உடையவன் தனவான் மாதிரி குணத்தை உடையவன் குணவான்கிற மாதிரி பகத்தை உடையவன் பகவான் ஆஹா இத்தனையும் உடையவர் முதல்ல சொன்னார் ஐஸ்வர்யம் உடையவர் முழு ஐஸ்வர்யம் உள்ளவர் உடையவர் முழு தர்மம் உள்ளவர் உடையவர் முழு புகழ் உடையவர் முழு செல்வம் உடையவர் முழு அறிவை உடையவர் முழுமையாக வைராக்கியம் உடையவர் அவருக்கு இந்த சிருஷ்டியோட ப படைப்பை பற்றியும் தெரியும் இதோட லயமும் தெரியும் அஃப்கோர்ஸ் என்னது செய்வனு சொன்னதுனால ஸ்திதியும் தெரியும் ஜனங்களுடைய कर्माकल, புண்ணியம் பாப்பத்தையும் அறிஞ்சிருக்கார் அஜானம்னா என்ன ஞானம்னா என்னன்னு தெரியும் அவருக்கு பேர் தான் பகவான்னு பேர் ஆகவே பகவத்தே நமஹா பகவான் பகஹா நந்தி ஆஹா பகவான்கிறது பகவானுக்கு அர்த்தம் இது விஷ்ணு புராணே கோட் பண்ணிவிட்டார் அப்புறம் பகஹா சம்ஹார சமயே ஹந்தி தீ பகா ஐஸ்வர்யமானவற்றையெல்லாம் சம்ஹார சமயத்தில் கொண்டுடுறார் எல்லா ராஜாக்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட மல்டி மில்லியனராக இருக்கட்டும் அவனுக்கு எல்லாம் ஆண்டுன்றிருக்கிறவன்னா சமஹார சமயம் எல்லாம் முடிஞ்சுது ஒரு பெரிய பெரிய மகா மகா மல்டி மில்லியனர்னா அழக சமாதி கட்டியோடலான்ட்டான் என்ன பண்ண முடியும் அது போனதுக்கப்புறம் இது பண்ணி அதுக்கு சுற்றி வர ஏதாவது அலங்காரம்லாம் பண்ணி வைக்க வேண்டிதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதில் சம்ஹா ஐஸ்வர்யாதிக்கம் சம்ஹார சமயே ஹந்தி சம்ஹார இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் சிருஷ்டியாக இருக்கட்டும் சிருஷ்டியவே இல்லை சம்ஹாரம் பண்ணுற போது யார் அதை பார்க்கறது எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிறார்ன்னு அர்த்தம் பகஹந்தி அதனால்தான் பகஹாங்கிறார் பகஹான்னா என்ன அர்த்தம் பகத்தை கொல்றவர்னு அர்த்தம் பகத்தை உடையவர்னர் பகத்தை கொல்றவர் அப்படிங்கிறார் இப்போ எல்லாருக்கும் தான் போட்டுக்கிறாள் தவிர பகஹா சோன் சோன் போட சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாருடைய பகத்தையும் கொல்றவர் அப்படின்னா பக்கத்தில் வருவானா பகவான்கிட்ட போனால் நானும் பகவான் ஆகலாம் பக ஏவ பகவந்த வேதமே சொல்கிறது பகவானை சார்ந்திருந்து நானும் பகவானாகணும் பக ஏவ பகவாகும் அஸ்து தேவ தேன வயம் பகவந்த சாம வயம் பகவந்த சாம வயம் ராஷ்ட்ரே ஜாக்கிரியாங்கிறாங்க இல்லையா அது மாதிரி தேன வயம் பகவந்த சாம இது வந்து தான் பாகவதமே வந்தது பாகவதாக பாகவதர்கள்லாம் வந்திருக்கா அப்படின்னா தியாகராஜ பாகவதர்ன்னா பாகவதர்னால் என்ன அர்த்தம்னா பகவான் உடையவர்கள் அர்த்தம் பகவானை உடையவர்கள் பாக பக்தர்கள் பகவா பகவாகவதெலாம் ஒன்று தான் பகவானை உடையவர்கள் ஆஹ இப்போ இத்தனை சொத்தும் பகவானுக்கு இருக்குன்னா அவரை நாம் வச்சுன்னு என்ன அவன் யோசிச்சு போகணும் பகவானே என் கூட இருக்கார் அப்படின்னா இப்போ பகவான் உங் எங்கூட இருந்தால் நான் என்னவாக இருப்பேன் பகவானுக்கு பகவெல்லாம் இருக்குது அந்த பகவானை நான் எங்கூட வச்சுனுட்டேன்னா ஒரு பெரிய பணக்காரனோட நான் கூடவே இருந்தேன்னா எனக்கு என்ன கவலை அது மாதிரி பகவானையே பகவ பகவானுக்கு பகமெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு பேர் பகவான்னு பேர் அந்த பகவானை நான் எங்கூட வச்சுனுட்டேன்னா அந்த அவருக்கு அவர் ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறார் அவர் அவர் தான் பூர்ணமானவர் ஆச்சு எனக்கும் அதில் வந்து நானும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஆனால் இங்கே என்ன நான் அவர் வச்சுன் இருப்பார் திடீர்னு நம்மளே சரீரத்தை எடுத்துடுவார் அவர் அதனால் பகாஹா அவருக்கு அவர் கஷ்டமே இல்லை அவர் பகவத் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தவும் அந்த பகவத் ஸ்வரூபத்தை எடுத்துட்டுருவார் விட்ரா பண்ணிவிடுவார் இந்த குழந்தை எல்லாம் சேர்ந்து சாயங்காலம்னால் விளையாடு போகணும் அந்த காலத்துக்கு விளையாட்டு இப்பெல்லாம் முடியாது சொல்ல முடியாது மணல்லாம் கொட்டியிருப்பாங்க கோயில் எப்போ பார்த்தாலும் கோயிலில் வேலை நடந்துன்னு இருக்கும் எங்கேயாவது கட்டடங்கள்லாம் நடந்துன்னு இருக்கும் அங்கே மணல்லாம் குமிச்சு வச்சுருப்பாங்க வெளியில் குழந்தையெல்லாம் மணல் விளையாடும் மணலேயே கோயில் கட்டி பெருசாக இப்படி கட்டி நாலு பக்கம் வாசல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே சுவாமியெல்லாம் வச்சு அதுதான் எங்களுக்கு விளையாடு அந்த காலத்தில் அதெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு சுவாமி புறப்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்தாச்சுன்னா அங்கே மணி அடித்தாச்சுன்னா அந்த கோயிலை அவ்வளோதான் சம்ஹாரம் போகிறபோது சும்மா போகுமா அந்த கோவில் இன்னொருத்தான் யூஸ் பண்ணிவிடப்படுது அதனால் அந்த கோவிலையே அழிச்சுட்டு அடுத்த நாள் திரும்பவும் கோயில் கட்டுவோம் அதுதான் பக ஹா பகக்ன அதனால் ஐஸ்வர்யாதிக்கம் சம்ஹார சமைய சம்ஹார சமயத்தில் ஐஸ்வர்யங்களையெல்லாம் அழிச்சுடுறாராம் ஐஸ்வர்யங்களையெல்லாம் அழிச்சுடுறார் அதனால் எதுக்கு இப்போ சிருஷ்டி பண்ணுவானே காட்டுவானே அழிப்பானே அப்படின்னா அதுதான் விளையாட்டு அப்புறம் பகவான் பகஹானந்தி அதனால் ஆனந்திக்கு அர்த்தம் பார்ப்போம் சுகஸ்வரூபத்வாத் ஆனந்தி சர்வசம்பத்து சமருத்தனந்தீவா ஆனந்திக்கு அர்த்தம் சொல்கிறார் பகவான் ஆனந்த ஸ்வரூபம் ஆகையினால் ஆனந்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணார் அப்புறம் என்னதுன்னா சர்வ சம்பத் சமருத்தவாத் ஆனந்தீவா அதாவது அவரே ஆனந்தம் ஆனால் பக்தனுக்கு என்ன கொடுக்குறாருனா இவன் என்ன விட சம்பத் சமருத்தி குருவிக்னராஜ சுவாமிகிட்ட போய் எப்போ எப்போ பார்த்தாலும் என்ன கேட்குறாண்ணா எனக்கு சம்பத்தெல்லாம் வரணும் நிறைய சம்பத்து வேணும் தனம் தானியம் பசும் பகுப்புத்திர லாபம் இதெல்லாம் இந்த சம்பத்தை வந்து விருத்தி பண்ணி பண்ணி எப்போது என்னென்னா ஃபைனான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் ரொம்ப நல்லாயிருக்கு எக்கானமி ப்ராப்ளமே இல்லை அப்புறம் வந்து வேணுங்கிற பூமியில் எல்லாம் விளையிறது ஒன்றும் இல்லை சொன்ன எல்லோரும் சொன்னதை கேட்குறாங்க நம்ம சொல்கிற நம்ம கூட இருக்கிற டீமில் அத்தனை பேரும் சொன்னத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சமிருத்தியை உண்டு பண்ணியிருக்கார் பகவான் அதை கொடுத்து ஐ ஆம் வெரி ஹாப்பி நான் என்னது அதாவது வெளி விஷயத்துலேருந்து விஷயானந்தத்தையும் கொடுக்குறார் அப்புறம் ஆனந்த மூர்த்தியாகவும் இருக்கார் தானும் ஆனந்தமூர்த்தியாக இருந்து கொண்டு தன் பக்தர்களுக்கு தர்மமான விஷயானந்தத்தையும் கொடுக்குறார் ஆகையினால் அவருக்கு பேர் ஆனந்தின பேர் அடுத்த வகுப்பில் நாம் மற்ற நாமாக்களுக்கு அர்த்தம் பார்க்கலாம் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறோம் இன்றைக்கி என்னெல்லாம் நாமா பார்த்துருக்கோம் சக்கர கதாதராயினமாக சிரும்பம் பார்த்தோம் வேதசே நம சுவாங்காயநம அஜிதாயநம கிருஷ்ணாயனமஹ திருடாயநம சங்கர்ஷ்ணாயநம சங்கர்ஷ்ணாயாச்சுயுதாயநமருணாயநம வருணாய நம விரக்ஷாய நம புஷ்கராட்சாய நம மகாமனசே நம பகவதே நம பகக் பகக்னே நம மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாமாக்கள் பதிமூணு அப்புறம் ஆனந்தினே நம பதினாலு நாமாக்கள் பார்த்துருக்கோம் தொடர்ந்து அப்புறம் பார்ப்போம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷு மஹேரம் அனைம் நமாருஷோத்தம நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே सद्गुरुनाथ आदि சகசிராஸ் சகசிரோட்டியுதாரி நமவிந்தனமாராஜிநீ உயிர்களுக்கு மனித உடல் கிடைப்பது மிக மிக அரிது என்று ஹிந்து தர்ம சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன உயிர்கள் உயிர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை உயிர்கள் எனப்படுவது ஆத்மா என்ற சொல்லால் சொல்லப்படுவது சொல்லால் குறிக்கப்படுவது எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் அல்லது உயிர்கள் பல்வேறு சரீரங்களில் உடல்களில் புகுந்து புகுந்து வாழ்ந்து வெளிவருவதாகவே நமது சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன உயிர்களாகிய நமக்கு சிரந்த மனித சரீரம் கிடைத்திருக்கிறது சில உடல்கள் பிறக்கும் போதே பார்வை இல்லாத தன்மை உடையவையாக இருக்கின்றன பார்வை இல்லாத மனித உடல்கள் தோன்றுகின்றன காதுகள் கேட்காமலும் கண்கள் தெரியாமலும் வாய்ப்பேச முடியாமலும் மனித உடல்கள் தோன்றுவதை நாம் அறிவோம் நல்ல பார்வையும் கேட்கும் சக்தியும் பேசும் ஆற்றலும் உடைய மனித உடம்பு கிடைப்பது உயிருக்கு மிக அரிதான வாய்ப்பு எண்ணறிய பிறவிதனில் மானிட பிரவிதான் யாதினும் அரிது அரிது காண் மனித உடலை நன்றாக பயன்படுத்த வேண்டும் கற்கின்ற கல்வி ஈட்டுகின்ற பொருள் அனுபவிக்கின்ற விஷய சுகம் அல்லது புலநின்பங்கள் இவற்றில் ஒழுங்குப்பாடு கட்டுப்பாடு மிக அவசியம் இந்த உடம்பு தந்தையின் அருளால் தாயின் வயிற்றில் தோன்றி பத்து மாதங்கள் தாயின் வயிற்றில் இருந்து பிறகு தாயினிடமிருந்து பிரிந்து தாயையும் தந்தையையும் சார்ந்திருந்து வாழ்ந்து பிறகுதான் சுதந்திரமாக வாழ்கிறது தாயும் தந்தையும் இந்த உடலை பெற்றெடுத்து பாதுகாத்து நமக்கு இருக்கிறார்கள் உயிர்களாகிய நமக்கு இவ்வறிய மனித உடலை கொடுத்தவர்கள் தாயும் தந்தையும் நமது வினைகள்தான் காரணம் என்றாலும் தாயும் தந்தையும் இறைவனுடைய அருளால் உயிர்களின் வினைப்பயனால் இந்த உடலை கொடுத்திருக்கிறார். இந்த உடலுக்கு வளர்ச்சி இருக்கிறது இந்த உடலுக்கு தேய்வு உண்டு என்றாவது ஒரு நாள் எப்படியாவது இந்த உடல் நம்மிடமிருந்து பிரிந்துவிடும் உயிர்களாகிய நம்மிடமிருந்து உடம்பு பிரிந்துவிடும் இந்த உடம்பை நன்கு நாம் நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும் உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியது நமது கடமை பொறுப்பு உண்பது உறங்குவது உடற்பயிற்சி செய்வது உழைப்பது இவற்றில் உடலை மிதமாக பழக்க வேண்டும் உடம்பு உயிர்கள் வடிவில் இறைவன் வாழும் கோவில் தேகோ தேவாலயப் புரோக்த உடம்பு ஆலயம் ஞான சக்தியும் கிரியா கிரியாசக்தியும் நன்கு வெளிப்படுவது இந்த தெய்வீகமான மனித உடலில் கற்பதை கற்க வேண்டும் அறிய வேண்டியதை அறிய வேண்டும் எதற்கு ஆசைப்பட வேண்டுமோ எந்த ஆசை சமூகத்தில் அமைதியையும் இன்பத்தையும் வளர்க்குமோ அதையே விரும்ப வேண்டும் அதர்க்கான செயல்களையே செய்ய வேண்டும் பிராணசக்தியை பாதுகாப்போம் நல்ல எண்ணங்களை இடைவிடாது வளர்ப்போம் உயர்ந்த தெய்வீகமான அறிவு நூல்களை புத்திக்கு உணவாகத் தருவோம் உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்படமிஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுர பாஷத் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் தெள்ளத்தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் क्लपुलुम देहो देवालय जीवो प्रोक्त जीवसनातन निर्माल्यं सोहं भावेन पूजये। சோகம் பாவேன பூஜையே அனைத்து உடல்களும் இறை வடிவங்களாகிய உயிர்கள் வாழும் ஆலயங்கள் உடல்கள் இருக்கும் வரை உடல்களை பாதுகாப்பதும் சமூக நன்மைக்கு பயன்படுத்துவதும் நமது தலையாய கடமை பொறுப்பு விருப்பு வெறுப்புகளை விட்டுவிடுவோம் தியாகம் செய்வோம் நமது வாழ்க்கையை நமது தர்மத்தோடு இணைப்போம் சுயநலத்தை அடியோடு விட்டுவிடுவோம் நல்ல அறிவும் ஒழுக்கமும் நற்பண்புகளும் தெய்வீக செயல்களும் ஓங்கி வளரட்டும் பேராசை வெறுப்பு கோபம் இவைகள் நீங்கள் இறைவா மனிதர்களாகிய மனித உடல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய எங்களை நல்ல வழியில் செல்ல அருள் புரிவாயாக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய அறிவை அற வாழ்க்கையில் இணைப்போமாக எங்களுடைய அறிவு இடைவிடாது அரத்தையே சிந்தித்து செயல்பட அருள் புரிவாயா அறிவாகிய இறைவன் எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் अरुल यो धियो धर्मादि पुर अरुरीयट योदेव सबतास्माकर्मादिगोचरा प्रेर यद्यस्मे செங்கதிர் செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒடியினைத் தேறுகின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்து சென்ற சென்றவிடத்து செலவிடா தீ தொரியீ நன்றின்பால் உயிப்பது அறிவு நன்றின்பால் நன்றின்பால் உய்ப்பது அறிவு அறிவும் அன்பும் அறமும் எங்கள் வாழ்க்கையில் நன்கு மிளிர ஒளிர இறைவா அருள் புரிவாயா பாம்ார் பூர்ணம் பங்கலம் சுகிண भद्राणि मा பசியூ மா கஷித் துபா மா சய தமசோமாஜோதி மத்தோர்மாய பூர்ணமூர் பூர்ண பூர்ணமுதிய பூர்ணய பூர்ணமாத பூர்ணமேவாவ ஆதிகருநாஸ்வாமி ஜெய